ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் குருபூர்ணிமா புண்ணியகாலத்தை உத்தேசிச்சு குருபூர்ணிமா தினத்தை நாம் என்னவிதமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் இந்த குரு இந்த தட்சிண பிரதேசத்தில் வெகு நாளாக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வரலை வடக்க உத்தர தேசங்கள்லெல்லாம் குரு பூர்ணிமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அன்றைய தினத்தில் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி வேதம் படித்திருந்தாலும் சரி சாஸ்திரங்கள் படித்திருந்தாலும் சரி என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த படிப்பை நமக்கு சொல்லி கொடுத்த குருவை பார்த்து அன்றைய தினம் நமஸ்காரம் பண்ணி நம்மளால் முடிஞ்சதை அவருக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது அப்படின்னு வெகு நாட்களாக உத்தர தேசங்களில் கொண்டாடப்பட்டு வருது நம்ம பிரதேசங்களில் அது பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வரலை ஆனால் அது கொண்டாடப்பட வேண்டிய தினம் ஏன்னா குருங்கிறவர் நமக்கு இல்லைன்னா நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சிவேருஷ்டே குருஸ்திராதா குரவுருஷ்டே நகஞ்சன குருரேவ பரம்பிரம்ம தஸ்மாத் பூஜ்யோ நசம்சயா ஈஸ்வரனிடத்தில் நாம் ஏதாவது அபராதம் பண்ணினால் ஈஸ்வரனுக்கு கோபம் வந்துடும் பகவானுக்கு நம் விஷயத்தில் கோபம் வந்துட்டதானால் தேவதா சாபம் வரும் ஈஸ்வர சாபம் வரும் தேவதைகளுடைய சாபம் நமக்கு வந்துட்டால் அந்த தேவதைகளுடைய சாபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறவர் யாருன்னா குருதான் அதுதான் சிவேருஷ்டே குருஸ்திராதா பகவானுடைய கோபத்திற்கு ஆளானால் நம்மை அதிலிருந்து மீட்டு நம்மை காப்பாற்றுறவர் குரு குரவுருஷ்டே நகஞ்சன அப்படிப்பட்ட குரு விஷயத்திலே நாம் அபராதம் பண்ணினோமானால் वेर யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே தஸ்மாத் பூஜ்யோ நசம்சயா இந்த குருவை பூஜிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது அப்படி குருங்கிறவர் ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்படி நம்முடைய வாழ்க்கை கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் குரு அந்த குருவை நாம் ஆராதிக்கணும் குருவுனுடைய பெருமை நிறையா சொல்லப்பட்டிருக்கு குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா நாம் சாதிக்கணும்னு எதை நினச்சிட்டு இருந்தாலும் கூட அது நம் வாழ்க்கையில் சாதிக்க முடியாமலே போகும் அதை நமக்கு சாதிக்கும்படியாக செய்கிறவர் குரு அதே போல் நாம் ஏதோ சில லட்சியங்கள்னு வச்சுருப்போம் நம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதுன்னு வச்சுருப்போம் ஆனால் அந்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது அதை நமக்கு கணிச்சு அதை சாதிக்கிறதுக்கான வழியை நமக்கு காட்டி நமக்கு நல்வழியை காட்டி கொண்டு போகிறவர் குரு அதையினாலே நாம் பகவானையே பிரார்த்திக்கும்போது கூட பகவானையே குருவாக வரணும்னு தான் दान नाम ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது உண்டு குரு பிரம்மா குருர் விஷ்ணுவோ குருர்தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவேணுமஹா குருதான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் குருதான் பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் குருதான் பகவான் நாராயணனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தேவதைகளையே குருவாக பார்க்கறது அப்படின்னு என்ன முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கான் அதுதான் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி சொல்கிற பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு தமிழ் பாட்டு சொல்கிறது சுப்பிரமணிய சுவாமி நேராக வரணும் எப்படி வரணும்னா குருவாய் வருவாய் நீ குருவாக வந்து எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுறது ஏன்னா குருங்கிறவர் தான் நம் மனதுக்கு என்ன பிடிக்கும் நாம் என்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது குருவுக்கு தெரியும் நாம் ஆசைப்படக்கூடியதான வஸ்துவை சாதிக்கிறதுக்கு குரு நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறத நமக்கு நம் முன்னோர்கள் காண்பிச்சுருக்கா புராணங்கள் நிறையா விஷயங்கள் மூலமாக காண்பிக்கிறது மகாபாரதத்தில் சொல்கிற பொழுது மகாபாரதத்தில் தௌமியர்ன்னு ஒரு அவருக்கு மூன்று சிஷியர்கள் இருந்தார் கஷ்ட லட்சி தௌமியோ நாம ஆபோதா உபமன்யு ஆருணி வேதச்சேத்தி சிஷியாக திரயா பபூவு மூன்று சிஷியர்கள் இருந்தார் அந்த மூன்று பேர்களும் ரொம்ப கெட்டிக்காரர்கள் இல்லை சாதாரண குழந்தைகள் அந்த சாதாரண குழந்தைகளுக்கு எப்படி இந்த குழந்தைக்கு நாம் ஒரு வழியை சொன்னால் அவன் பெரிய மகர்ஷியாக வருவான் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு அவர் அந்த மூன்று பேர்களுக்கும் ஒரு ஒரு காரியத்தை கொடுத்தோம் மூன்று பேர்களும் மூன்று மகர்ஷிகளாக பிரகாசித்தான்னு மகாபாரதத்தில் சொல்லப்படுறது ஒரு சரித்திரம் மூலமாக அந்த மூன்று பேர்களில் ஆருணிகி அப்படிங்கிறவர்தான் உத்தாலக்கருங்கிற மகரிஷியாக பிரகாசிச்சார் உபமன்யுஹூ அப்படிங்கிறவர் தான் அஸ்வினி தேவர்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையிறார் அதே போல் வேதகா அப்படின்னு ஒரு சிஷியன் அந்த வேதகாங்கிற சிஷ்யன் அவருக்கு தௌமியருடைய அனுகிரகத்தினால ஜனமேஜயனுக்கு ஆச்சாரியனாக போகிற அப்படியாக கிடச்சது அந்த வேதகாங்கிற சிஷ்யர் மூலமாகத்தான் மகாபாரதமே ஆவிர்வாவச்சு அப்படின்னு மகாபாரதம் காண்பிக்கிறது அதே போல் உபனிஷத்துகளில் பார்த்தால் ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி அந்த ஜாபாலிங்கிற மகர்ஷிக்கு ஒரு குருவனுடைய அனுகிரகத்தினாலே அவருக்கு குருவனுடைய திருஷ்டினாலேயே அனைத்தும் அடைஞ்சார் அதே போல் சாந்தோக்கியோபனிஷத்திலே ஒரு சரித்திரம் சத்தியகாமன்னு ஒரு குழந்த சாதாரண குழந்தை அந்த குழந்தைக்கு குரு உட்கார்த்த வச்சு எதுவுமே சொல்லி கொடுக்கலை அந்த குருவுனுடைய திருஷ்டியினாலேயே அவர் பெரிய மகர்ஷியாக பிரகாசித்தார் இவர்கள் அனைவரும் ஞானிகளாக பிரகாசிச்சானு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அப்படி குருங்கிறவர் நமக்கு மிக மிக தேவை குருவனுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு வித்தியை படிப்புங்கிறது நமக்கு கிடைக்கிறது ஆகையினாலே நமக்கு எழுத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லி கொடுத்த அத்தனை வாத்தியார்களையும் என்னைக்கும் நாம் மறக்கக்கூடாது அவர்களை மனசனால் தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணணும் அவர்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சதானால் அங்கே போய் நம்மால் முடிஞ்சதை அவருக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும் அதே வேத மந்திரங்கள் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் அவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் நமக்கு ஆச்சாரங்கள் நம்முடைய கர்மாக்களை சொல்லி கொடுத்த குரு இவர்களை அன்றைய தினத்தில் பூஜிக்கணும் அன்றைய தினத்தில் தியானம் பண்ணிண்டு அவர்களை ஈஸ்வரனாக ஆராதிக்க வேண்டியதான தினம் இந்த குரு தினம் அப்படி குருவனுடைய பெருமைகள் புராணங்களும் வேதங்களும் வேதமும் தர்மசாஸ்திரமும் நமக்கு மிக மிக விரிவாக காண்பிக்கிறது அப்படி இந்த ஆஷாட பூர்ணிமா தினமான குரு பூர்ணிமா தினத்தில் நமக்கு வித்தியை சொல்லி கொடுத்த குருவையும் நமக்கு உபநயனம் பண்ணி வச்ச குருவையும் தியானம் பண்ணுறது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் பூர்ணமாக அடையக்கூடியதான தினம் இந்த குரு பூர்ணிமா தினம் அனைவருக்கும் குருவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்